வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் நான் சைக்காலஜிஸ்ட் என்று தெரிவித்ததும் என்னிடம் கேட்கப்படும் நிச்சய கேள்வி அப்போ என் மனசுல இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல என் பர்சனாலிட்டிய அப்படியே ஸ்டடி பண்ணிடுவீங்க சற்று சுவாரஸ்யம் எழுந்து கேட்பார்கள் எப்படி உங்ககிட்ட வர்றவங்க மனசை கண்டுபிடிப்பீங்க கூர்ந்து நோக்குதலும் உரையாடலும் நிறைய விடைகள் தரும் அதற்கு மேல் இதற்கான உளவியல் சோதனைகள் உள்ளன சொல்வேன் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் மற்றும் சைக்காலஜிக்கல் டெஸ்டுகள் என்னும் போதும் மக்கள் மிகவும் வித்தியாசமாக கவர்ச்சியாக எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு நம் சினிமாதான் காரணம் நாயகனோ நாயகியோ புத்திதளித்தால் பாட்டுப்பாடியே குணப்படுத்திய காலங்கள் ஒன்று உண்டு கேட்டே குணமாக அல்லது தலையில் அடிபட்டு மனம் பேதளித்தால் மீண்டும் அடிபட்டு குணமாகும் குண்டடிபட்டு சாகாமல் மனம் பேதளிப்பார் எம் ஜி ஆர் உலகம் சுற்றும் வலிவனில் அவர் பாட்டுப்பாடியே காஞ்சனாவை எழுந்து நடமாட வைப்பார் நான் ஏன் பிறந்தேன் படத்தில் அப்போதெல்லாம் குடும்ப டாக்டர்கள் தான் அறிவுரை கல்யாணம் பண்ணினா எல்லாம் சரியா போகும் என்பார்கள் எங்காவது மலை பிரதேசத்தில் போய் கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லுங்க போன்ற சிகிச்சைகள் தான் பார்த்திருக்கிறோம் எண்பதுகளுக்கு மேல் சைக்கியட்ரிஸ்ட் என்ற பெயர் பலகையுடன் தாடி அல்லது வழுக்கை கொண்ட ஒரு வயோதிகர் வந்து புத்தகத்தில் இல்லாத பெயர்களை கூறுவார் சுற்றும் வட்ட வரியை நோக்க சொல்வார்கள் உளவியல் ஆய்வுகள் பேப்பர் பென்சில் டெஸ்டுகள் என்று கூறப்படும் வகையைச் சேர்ந்தவையே அதுவும் வேலை தேர்வு ஆளுமை சோதனை எல்லாம் இன்று நன்கு நிரூபிக்கப்பட்ட சைகோமெட்ரிக் டெஸ்டுகள் வந்துவிட்டன ஒரு தேர்வு எழுதுவது போல முப்பது நிமிடங்கள் நீங்கள் மேற்கொண்டால் நம் ஆய்வுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கும் சரி இது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியுமா என்றால் அது முடியாது எடுத்து வைத்துக் கொண்டு டாக்டர் ஆபேன் என்று கூறுவது போல இது மருந்து பெயர் தெரிந்தால் உங்களால் செய்ய முடியும் என்று பொருள் இல்லையே அதுபோலத்தான் இது என்ன ஆய்வு செய்ய வேண்டும் வரும் முடிவுகளை எப்படி பொருள்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தேர்ந்த உளவியல் நிபுணருக்கு தான் தெரியும் ஒருவர் வேண்டுமென்றே சரியில்லாத விடைகள் கொடுத்து ஏமாற்ற நினைத்தாலும் அதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விற்பனை சார்ந்த வேலைக்கான தேர்வுக்கு போகின்றீர்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்டில் புது மனிதர்களிடம் சகஜமாக நீங்களாகவே சென்று பேச்சு கொடுப்பீர்களா நீங்கள் பூச்சு மிக்கவர் ஆனால் அது தெரிந்தால் வேலை கிடைக்காது நீங்கள் இந்த கேள்விக்கு இல்லை என்று உண்மையை சொல்வதற்கு பதில் ஆம் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் மாற்றி விடை அளித்த விவரம் பல வடிவங்களில் தெரிந்துவிடும் டெஸ்டுகளில் லைஃப் அது உங்கள் பதில்களின் நம்பகத்தன்மையை சொல்லிவிடும் அதிகம் லை இருந்தால் அந்த ஆய்வை நிராகரித்து விடுவோம் ஒரே கேள்வி பலமுறை மாறி மாறி கேட்கப்பட்டிருக்கும் ஒரு புறம் அதற்கு ஆம் என்று விடையளித்து இன்னொரு புறம் இல்லை என்றால் அது ரெஸ்பான்ஸ் டிஸ்டிபன்சி என்று காட்டிக் கொடுக்கும் ஒவ்வொரு ஆய்வும் பல்லாயிரம் பேர்களிடம் கொடுத்து சோதிக்கப்பட்டு புள்ளியியல் நம்பகத்தன்மையோடு கொண்டு வரப்படுகிறது அதனால் ஏமாற்றுவது மிகவும் கடினம் உங்கள் டெஸ்ட் முடிவுகள் நம்ப முடியாதவையாகவோ சர்ச்சைக்குரியவையாகவோ இருந்தால் நிச்சயம் அவை எடுத்துக்கொள்ளப்படும் சாயம் வெளுப்பது உறுதி பல நேரங்களில் அந்த ஆய்வின் மொழி புரியாமல் அதுகூட தவறுகள் நடக்கலாம் புரியாத போது அருகில் உள்ள ஆய்வாளரை இதற்கு என்ன பொருள் என்று கேட்பது உத்தமம் பேப்பர் பென்சில் டெஸ்டுகளுக்கு நான் சொன்னது வகை உளவீக சோதனைகளுக்கும் பொருந்தும் உங்கள் உண்மையான ஆளுமையை திறமையை காட்ட முயற்சி செய்யுங்கள் அதுதான் உங்கள் தேர்வுக்கு உதவி செய்யும் அவர்கள் என்ன சோதிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று நீங்களாக நினைத்து அதற்கேற்ப உங்கள் பதில்களை மாற்றாதீர்கள் அறிவு சார்ந்த தேர்வுகள் தவிர அனைத்து ஆய்வுகளிலும் இதுதான் சரியான விடை என்று ஒன்று கிடையாது உங்களை முழுதாக அறிந்து கொள்ளத்தான் இந்த ஆய்வுகள் ஒத்துழைப்பு கொடுங்கள் இந்த அடிப்படை புரியாததால் இந்த சைகோமெட்ரிக் தேர்வுகளை எப்படி மேற்கொள்வது என்பது போல நடத்தப்படும் அமைச்சூர் பயிற்சிகள் முழு தோல்வி அடைகின்றன உளவியல் ஆய்வு மேற்கொள்ள உங்களுக்கு தேவை பயிற்சி அல்ல உண்மையை உறுதியுடன் சொல்லும் நேர்மை நன்றி வணக்கம்